வணக்கம் நண்பர்களே நன்றி ஹரிப்பாட்டு கதை செல்லும் நீதி பகுதி இருநூற்றி பதினெட்டை வழங்குவது சென்னை அரவிந்த் செவரஸ் நேப்ஸ் வாட்மோட் கிட்ட சூப்பரா தெளிவா போட்டு கொடுத்தது தெரியாம மேடை மூடி ஹாரிய செவரஸ் நேப்ஸ் போட்டு கொடுத்த மாதிரியே ஒரு வாரத்துக்கு முன்னாடியே வயசுக்கு வர்றதுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடியே பாதுகாப்பா கூட்டுட்டு போலான்னு பிளான் பண்ணி சித்தப்பா சித்தி வீட்டுல இருந்து வெளியேறின அடுத்த செகண்ட் கிட்டத்தட்ட முப்பது முப்பத்தஞ்சு டெத்தி அவங்கள சூழ்ந்துட்டாங்க சுத்தி ஒரே பச்சத்தி பறக்குது ஹேக்கரிட்ட அதை நம்பவே முடியல சுத்தி இருக்கவங்க எல்லாரும் என்னானாங்க என்ன ஒண்ணுமே புரியல நம்மளை காப்பாத்திக்கணுமே கத்திக்கிட்டே தான் பைக் அப்படியே கண்ண ஒண்ணுமா சொல்லட்டி தலையில அப்படியே பைக் சொல்லட்டு இப்படி கீழே பக்கமா கொண்டு போறாரு ஹேரி ஒண்ணுமே புரியல பைக்கோட இணைஞ்சிருந்த அவனோட கார் திடீர்னு தலையிலான காரோட சைடு பக்கத்து பிடிச்சுட்டு அப்படியே தொங்கிட்டு இருக்கான் இல்ல இல்ல இல்ல இல்ல சுத்தி பயங்கரமா பல பச்சத்தி சிவப்பு தீ எல்லாம் பயங்கரம் பறந்துட்டு இருக்கு ஹேகிட்டு திரும்பவும் ஹாரி சாரி இப்ப இப்ப சரி பண்ற அப்படின்னு பைக்க திரும்பவும் சரி பண்றாரு ஹாரி கஷ்டப்பட்டு திரும்பவும் கார் சைட்ல தொங்கிட்டு இருந்த இடத்துல இருந்து திரும்பவும் காருக்குள்ள நுழையலான்னு கஷ்டப்பட்டு பிடிச்சு பிடிச்சு ஏறான் இல்ல அதுக்குள்ள அவன் ஏறுறக்குள்ள கார்குள்ள ஒரு பச்சை தீ பறந்து போய் அடியில வச்சிருந்த ஹெட்விக் என்ற அந்த ஆந்தையோட கேஜை போய் டக்கு நடிச்சிருச்சு அப்படியே அடிச்ச அப்படியே சமாதி ஆயிடுச்சு ஹெட்விக் இல்ல இல்ல இல்ல இல்ல இல்ல நம்ம திரும்பி போனோம் திரும்பி போனோம் ஆந்தையை காப்பாற்றணும் இல்ல இல்ல இல்ல ஹரி உன்னை பாதுகாப்பா கொண்டு போய் சேகரதாயனோட வேலை திரும்பி போறதுக்கு வே வழியே இல்ல அப்படின்னு ஹேக்ட் கத்திட்டே இருக்கான் இன்னொரு பக்கம் பயங்கரமா மந்திரங்கள் அங்கங்க சாவடிக்கானக்காரன் மந்திரங்கள் சுத்தி பறந்துக்கிட்டு இருக்கு கொஞ்சம் கொஞ்சமா நூலையில மிஸ் ஆகி மிஸ் ஆகி தப்பிச்சுட்டு இருக்காங்க ஹாரியை நாலு டெட்டி டெஸ் பறந்து வந்து கண்ணா வேணுமா மந்திரங்களையே விட்டு இருக்காங்க காருக்குள்ள கஷ்டப்பட்டு உட்கார்ந்து பின்பக்கமா மந்திரக்குள்ள வச்சு மந்திரங்களையே ஆரம்பிக்கிறான் அப்படின்னு ஒரு மந்திரத்தை சொன்னனே நாலு டெத்திட்டஸ் நடுவில் இருக்க ஓட்ட வழியா சூப்பரா அந்த மந்திரம் யாரையும் தாக்காம பேர்ச்சி ஹரி கவலைப்படாத இப்போ சரியாவும் பாரு அப்படின்னு ஹேரி ஹாக்ரிட் சொல்லிட்டு கிட்ட இருக்கிற ஒரு கிரீன் பட்டனை அமுக்குறாரு டக்குன்னு ஹேரி எதிர்பார்க்காத ஒரு விஷயம் நடக்குது ஆ ஹாக்ரிட் இந்த மாதிரி டெக்னிக்கலாச்சிருக்காரா அப்படின்னு பார்த்தா அவங்க பறந்து போற பைக்கு காருக்கும் பின்னாடி ஒரு சாலிட் வால் திட்டின்னு உருவாச்சு அந்த வால பார்த்துடே டெத்திட்ட ஷாக்காய் நாலுல மூணு பேர் அதுக்கு பக்க வாட்டில் அப்படியே வளைஞ்சு போய் திரும்ப வராங்க ஒருத்த மட்டும் இந்த செவர்ல இடிச்சு மந்திர அவனோட மந்திரக்கோள் எல்லாம் உடஞ்சு அவன் பறந்து வர அந்த பூம் ஸ்டிக்கும் வால்ல இடிச்சு உடஞ்சு கீழ் பக்கமா கீழே வள போறான் அவனை காப்பாத்த ஒரு டெத்தீட்டர் அவனை பிடிக்கிறதுக்கா போறான் மிச்ச டெத்தீட்டர்ஸ் திரும்ப வளங்க சரி வராது இன்னொரு வாழ்வு அப்படின்னு திரும்ப இன்னும் அதே பண்ணாமக்கிறான் இன்னொரு தடுப்பு சவர் உருவாது இந்த முறை டெட்டீட்டர்ஸ் உஷார அதுல இடிக்காம சுழண்டு வந்து திரும்பவும் தொடர்றாங்க இல்ல ஹேரி இது சரிப்பட்டு வராது அப்படின்னு சொல்லிட்டு ஸ்பீடா மீட்டர் என்ற பர்பிள் கடல் பற்ற டிராகன் தீ கக்குற மாதிரி பின்பக்கத்துல பைக் பயங்கர வேகத்துல தீயை கக்கிட்டு பயங்கர வேகமா முன்னோக்கி போகுது பயங்கர வேகமா போறது வண்டியே கா வண்டி கூட சேர்ந்திருக்க காரே தனியா துண்டிச்சிருபோது அவ்வளவு வேகமா போகுது ஏன் ஹேக்ரிட் முன்ன பின்னு இந்த பட்டனை யூஸ் பண்ணீங்களா இல்ல இல்ல இப்பதான் ரீசண்டா வச்சேன் ஐயோ கார் பயங்கரமா ஆடுதே அப்படின்னு ஹாரிஸ் சொல்றதுக்குள்ள பயங்கரமா சாபங்கள்லாம் ஏவுறாங்க பார்த்த ஹாரியோட கார் பைக்கை விட்டு துண்டிச்சிருச்சு ஐயோ கீழே பொறுனே கீழே பொறுனே சாரி ஆக சாரி ஹாரி இப்ப நான் வரேன் இப்ப வரேன் அப்படின்னு ஹாரி ஒரு மந்திர கோல வேதி பார்க்கட்டும் கார் அப்படின்னு சொல்லி காரை திரும்ப மேல பறக்க வைக்கிறான் வண்டியை நோக்கி எப்படியே போக ட்ரை பண்றான் சூப்பர்வே அப்படின்னு திரும்பவும் மந்திரத்தை சொல்ல பின்னாடி ஒரு டெத்தியிட்டர் மேல மாறு மேல மந்திரம் பட்டு அவன் கீழே விழுறான் அந்த கேப்ல பைக்கோட திரும்பவும் சேர முயற்சி பண்ணாங்க சேர முடியல ஹேக்கெட் கிட்ட வந்து ஹாரியை தூக்கி தான் உட்கார வச்சுட்டான் ஹாரி இப்ப பிரச்சனையே இல்ல கவலைப்படாத இனிமேல் அந்த காரை விட்டலாம் அது போய் எங்கேயாவது ஓழட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஹாரியோட பைய எடுத்து ஹேக்கெட் தான் பைக்ல முன் பக்கம் வச்சுக்கிறாரு பைக் பயங்கர வேகமா போயிட்டே இருக்கு இன்னொரு பக்கம் பின்னாடி பயங்கரமா வந்துறவங்க ஏவிட்டே இருக்கிறாங்க இவன் வசப்படுத்தப்பட்டிருக்கணா ஸ்டான் சான்பிக் ஆச்சே அப்படின்னு ஹாரி இப்படி ஷாக்ல பாக்குறான் இவன் பஸ் கண்டக்டர் டெட்டி டர்ஸோட சேர்ந்து வர்றாரு அப்படின்னு ஹாரியை தாக்க வரா ஸ்டான் ஷன்பிக்ரி அப்படின்னு ஹாரி கத்துறான் அப்படின்னு கத்திட்டு எல்லா டெட்டி டர்ஸும் காணாம போயிட்டாங்க என்னடா அவன்தான் அவந்தான்னு சொல்ல போறாங்க எப்படி கண்டுபிடிச்சாங்க இவ்வளவு நேரம் ஏழு ஏரி பாட்டு உருவம் இருந்து குழப்பத்துல இருந்தாங்க எப்படி அவந்தான் கண்டுபிடிச்சாங்க என்ன நடந்துச்சு அப்பா எல்லாம் காணாம போயிட்டாங்கப்பா அப்படின்னு சொல்ற அப்பா தப்டோம் நான் தான் உண்மையான ஹரியும் கண்டுபிடிச்சாங்க இது நல்லதுக்குல திரும்ப வண்டியை சீக்கிரம் எங்கயாவது இறக்குங்க சீக்கிரம் சரி சரி சரி ஹாரி அப்படின்னு திரும்பவும் பைக்க கீழ் பக்கமா சரிச்சுட்டு அந்த பர்பிள் பட்டன் பட் என்னை திரும்ப அமுக்கிறார் முன்னோக்கி கீழ் நோக்கி பாயாங்கி வண்டி பயங்கர வேகமா பாயுது ஹேரி பத்திரமா பிடிச்சுக்கோ சரி சரி அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர வேகமா வண்டி கீழ் நோக்கி போகுது ஹாரி கத்துறான் பத்தா நெத்தி அழுத்தி பிடிச்சுக்கிறான் ரொம்ப நாள் கழிச்சு கிட்டத்தட்ட ஒரு வருஷம் கழிச்சு அவனோட தழும்பு பயங்கரமா எரியுது என்னடாது ஹாரி பாக்குறான் ஒரு ரெண்டு திட்டர்ஸ் முன்னாடி நிக்கிறாங்க பாத்தா காத்துல அவங்களுக்கு பின்னாடி அடே புகையோட புகையா வாழ்டமோட் பறந்து வரா அப்படியே எல்லார் கையிலிருந்தும் பச்சத்தி பறந்து வந்து நூலையில ஹேரிய மிஸ் பண்ணுது இல்ல அப்படின்னு ஹேக்ரிட் பயந்து இல்ல இல்ல அப்படின்னு ஹேக்ரிட் பைக்கோட போய் பறந்து போய் கீழ எங்க பைக் விட்டு பறந்து போறேன் ஹேக்ரிட் இல்ல உனக்கே பயமாயிருச்சு வாழ்டன் மோட்டை பார்த்தன கொள்ளுமட சொல்லாருன்னொரு பக்கம் ஒரு டெத் ஹீட்டர் ஹேரியை நோக்கி ஒரு மந்திரத்தை ஏவதுக்காக சேர்ந்து கீழே விடுறாங்க ஹாரி மட்டும் பைக்ல தனியா இருக்கான்ட் ஹேரியை நோக்கி சாபத்தை ஏவறதுக்காக கிட்ட வரா ஹாரியோடைய கண்ணை முடிறான் அவனால எரிச்சல் மண்டை பொழக்கிற மாதிரி ஏரியுது அவனால எதுவுமே செய்ய முடியல வால்டமோட் செத்து எனக்கு மந்திரம் செய்யவே தெரியாது இருக்கும்போதே ஹாரி அந்த பைக்கோட வேகமா போயிட்டே இருக்கிறான் திரீனு வாழ்மட் எல்லாரும் காணாம போயிட்ட வேகமா தரையை நோக்கி உள்ள வந்துட்டே இருக்கிறான் என்ன திடீர்னு எல்லாம் காணாம போயிட்டாங்க நோக்கி வரேன்னே பைக் எப்படி பிரேக் போடுற தெரிய ஹேகிட் கூட இல்லையே இல்ல இல்ல பைக்கு பயங்கர வேகமா வந்து கீழே ஒரு குளத்துக்குள்ள போய் டமால் விழுந்துருச்சு பார்த்தா பக்கத்துல இந்த குளத்துக்கு பக்கத்துல ஹேக்ரிட்டு கீழே விழுந்து கிடக்குறாரு நல்லவேளை தண்ணீர் விழுந்து விழுந்தனால அடி பெருசா உயிர் போறாலும் கடிபடல அப்படின்னு ஹேக்ரிட் ஹேரி எக்ரிட் அப்படியே விழுந்தவர் உழுந்தவர் தான் எந்திரிக்கவே இல்ல ஹேக்ரிட் எந்திரிங்க என்னாச்சு உங்களுக்கு ஒரு பக்கம் வாழ்க மோட்டை எப்ப எங்க மழை பானும்னு பயம் தெம்பரவியது எங்க காணம் பேருக்கான பயம் யாருங்க அப்படின்னு உள்ளந்து யாரோ ஓடி வராங்க சீக்கிரம் வாங்க அவங்க வந்துட்டாங்க அவங்க வந்துட்டாங்க அப்படின்னு இந்த அம்மா ஒரு அம்மா ஓடி வந்து கத்துறாங்க ஹாரி அப்படியே கீழே விழுந்த வேகத்துல அப்படியே தலை சுத்தி அப்படியே மயங்கி விழுந்துட்டான் என்னாச்சு ஹாரிக்கு வாழ்ட எங்க போயிட்டான் திரும்ப மழிச்சு வருவானா தொடரும்